ஏழையே கீழ்வான் என்னாதிரங்கி மத்தவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திரை உகந்து தோழ நீ எனக்கு இங்கொழியன சொற்கள் வந்தடியேன் மன திருந்துட ஆழ்வண்ண என் அடைந்தேன் அணிகொழில் திருவரங்க தம்மானே முதல்ல குஹப்பெருமாத்துல பெருமாள் பண்ண விஷயகாரம் அவள் அங்கீகரிக்கிறது அந்த அங்கீகாரம் அதை சொல்லி அந்த குகப்பெருமாடத்துல அங்கீகாரம் பண்ணா போலே அடியனுக்கும் தேவரீர் அங்கீகாரத்தை பண்ணி உள்ள போகணும் பிரார்த்தித்தரு கீழ்மகன் என்ன இறங்கி ஏழை யாருக்கான ஏழைன்னா அக்னியன்னு அர்த்தம் ஏழைன்னா எப்படி அக்னியான அர்த்தம் கிடைக்கும்னா ஏழைனா சபலம் சப்பலன் அர்த்தம் ஆசையோட கூடினவன் அர்த்தம் விஷயங்கள்ல சப்பலம்னா ஏன் இருக்கான் விஷயங்கள்ல அபோக்யங்கள் இவருவா இருந்தா போக்கியங்கிற ஞானம் இல்ல ஞானம் இல்லாமையால்தான் சாப்பலம் இருக்கு ஆகையால இந்த அக்ஞான காரியமாக இயக்கிறபடியாலே ஏழைனா அக்ஞ் அர்த்தம் அஜானங்கிறது எப்படி இருக்கும் ஏன்னா ஞானானுதயம் அநிதா ஜானம் விபரீத ஞானம்னு மூணு விதமா இருக்கு ஞானானுதயம்னா அறிவே உண்டாத அநிதா ஜானம்னா மாத்தி நினைத்துக் கொள்ளுதல் விபரீத ஞானம்னா மாறாடின ஞானம் ஒரு கில கயர் இருக்கு கையில பார்த்து பாம்பு நினைச்சாங்க கைத்த பார்த்து பாம்பு நினைச்சான்னா அது விபரீத்தானம் இதே சங்கம் இருக்கு வெளுப்ப வெப்பான சங்க பார்த்து அவனுக்கு கண்ணில் தாமரை வியாதி இருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு பித்த வியாதி இருக்குன்னா பார்த்தா மஞ்சளா தோத்துறது பீத்த சங்ககான்னு ஞானம் உண்டாச்சுன்னா அது அஞ்சாய் ஞானம் இதுல என்ன இருக்குன்னே தெரியலான ஞான அனுதயம் என்ன இதெல்லாம் எப்போ போகும்னா உள்ளபடியான ஞானம் போ ஞானம் உண்டானவாறே இதெல்லாம் போய்ட பெருமாள் எப்படி இருக்கார் யசஸ்வி ஞான சம்பனகானார் வால்மீகி பகவான் யஷஸ்வியாக ஞான சம்பன்னகானார் ஞான குவிச்சா எப்படி பக்திய குவிச்சா அதுதான் நம்மாழ்வாரோ அதே போல ஞானத்தையே குவிச்சா ஞானம் கூடு பெருமாள் இருக்கார் ஆஹா பெருமாள்னா ஞான வேற பெருமாள் வேற கிடையாது ஞானத்தையே ரூபமா ஆக்கினா அதுதான் பெருமாள் ஞானங்கள்லாம் பரிபூர்ணமாக இருக்க பெற்றவர் தர்ம சந்தேகங்கள்லாம் போக்கியக்கூடியவர் பகுஷ்ருதானாம் விருதானாம் பிராமணானாம் உபாதத்தி தான் பல விதத்துல பல தடவை பல குனிஞ்சு குனிஞ்சு கேட்டவர் பெருமாள் ஏதாவது யாகத்துல சந்தேகம் வந்தா பெருமாடுதான் கேட்பாங்க ஏதோ பெருமாளை எங்கெல்லாம் பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னா யாகங்கள் எல்லாம் நடக்கிற இடத்துல பார்க்கலாம் தானங்கள் எல்லாம் நடக்கிற இடத்துல பாக்கலாம் நல்ல சத்கர்மங்கள்லாம் வைத்திக் கர்மங்கள்லாம் நடக்கிற இடத்துல பெருமாளை பார்க்கலாம் யாகங்கள்லாம் நடக்கிற இடத்துல அடுத்தடுத்து என்னென்ன கர்மங்கள் பண்ண வாழும் அடுத்து என்னென்ன அங்கங்கள் என்னென்ன திரவியங்கள்லாம் பாஜிய சுவாமிகளும் மறந்துடுவா இது சொல்றதுக்கு இந்த திரவியம் இருக்குன்னா திடீர்னு அப்ப வந்து இது கொண்ட இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி இல்லாம என்னென்ன திரவியங்கள் வேணும் அதெல்லாம் சித்தமா வச்சிருந்து இருக்க கூடியவராக தான காலங்கள்ல யார் சரியான அதிகாரி யாருக்கு கொடுக்க வேணும் எப்படி கொடுக்க வேணும் என்னென்ன திரவியங்கள் கொடுக்க வேணும்ன்னு அதெல்லாம் ஆராய்ந்து சொல்றதுக்காக தானம் பட்டடங்கள் எல்லாம் இருப்பாராம் சமாஜேஷும் மகிச்சா பிராமணருடைய சமூகங்கள் எல்லாம் தர்ம சந்தேகங்கள்லாம் தீர்த்து கொள்ளலாம் இது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதித்தவரா பெருமாள் ஞான சம்பந்தகான்னு ஞானபூர்ணராக பெருமாள் இருக்க குகப்பெருமாள் எப்படி இருக்காருன்னா சபரனா இருக்கான் அஜனா இருக்கான் அகபிக்யன் ஞான கொத்தை ஞானத்துல பெருமாளை பெருமாளை பாத்திரப்ப ஒண்ணுமே கிடையாது எந்த ஞானமும் கிடையாது குகப்பெருமாளுக்கு ஏதலம் ஏதலனா ஷத்ருன்னு சத்ருனா ஏதோ பிராணிகள்லாம் நிமிஷ கூடியவனா இருக்கா க்ரூரனா இருக்கான்னு இல்லை பசிக்கிறது நன்னா வை பசி பிடுங்கிறது அம்மாட்ட போய் அம்மா பசிக்கிறது சாதம் போடுன்னு கேட்கணும் என்ன பண்ணுவானா கையில கத்திய உருவிப்பான் அம்மா கழுத்துல கத்திய வச்சு சாதம் போடுறையா குழந்தமா என்ன கழித்து இப்படிதான் வாங்கி சாதம் சாப்பிடுவானா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஹிம்சன் பெத்த கூட பார்க்காமல் அவளையும் ஹிம்சிக்க கூடியவன் அந்த அளவுக்கு சத்ரு குரூரனாக இருக்கான் நெஞ்சு கிரௌரியம் இருக்கு பெருமாள் எப்படி இருக்காரு பத்சலம்னு எதிரிகாலத்திலையும் ராவணன் வந்தா அவனுக்குள்ள கூட ஆசையை காட்டக்கூடியவர் பெருமாள் அவனத்துல பிரீதி காற்ற பெருமாள் எங்க இவன் எப்படி இருக்கான் பெத்த தாயினத்துல சாஸ்திரம் இவர் எதிரியும் நண்பனா பார்க்கக்கூடியவர் இவன் தாயையும் சத்ருவா பார்க்கக்கூடியவன் அவ்வளவு கிரௌரியம் வேடணும் இல்லையோ ஹிம்சித்தே பழக்கம் ஆறு இன்னாருன்னு யாருன்னு பார்க்க மாட்டான் ஆறையும் ஹிம்சித்தே பழக்கம் கிரௌரியம் தான் நெஞ்சுறது கண்ணை பார்த்தாலே கிரூரமா தான் இருக்கு கொடுங்கால் சிலையார் அழகார் தெரிவிக்கிறார் அவ்வளவு கிரௌரியம் இருக்கு ஆகையார கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் தொடிபடுங்க கவ்வைத்துன்னு அப்படி கிரௌரியம் தான் இருக்கு யாரை ஹிம்சிக்கலாம் எப்படி ஹிம்சிக்கலாமே பார்த்து கொண்டிருக்க கூடியவர்கள் இந்த வேடர்கள்லாம் ஆயால வேட ஜாத்தியாக இருக்கிறபடியாவே தாயை கூட ஹிம்சிக்க கூடியவன் அவ்வளவு சத்ரு சகஜமா எல்லாரத்தையும் ஹிம்சைய்தான் பிரயோகம் பண்ணுவன் பெருமாள் சகஜமா எல்லாரத்தையும் வாசல் பிரயோகம் பண்ணுவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் இது வருந்தரத்துல பிறந்தவன் அவ்வளவு தாய் இந்த ஜென்மத்துல இருக்கு கீழே ஏழைன்னு சொன்னார் அந்த அஜானம் எப்போ போகும்னா ஞானத்தால போகும் ஏதலன் சத்ருன்னு சொன்னார் அப்ப சத்ருவா இருக்கா ஏதோ அபராதம் பண்ணினான்னா பிராயசத்தால சாத்திரத்தெல்லாம் போக்கிட்டு இருக்கலாம் அபராதங்கள் எல்லாம் போக்கிட்டு இருலாம் ஜென்மத்தால வந்த பொறுத்த இந்த ஜென்ம இருக்கிற வரைக்கும் போக முடியாது ஆஹ் அவ்வளவு தாழ்ந்த அவ்வளவு தாழ்ச்சி இருக்கு பெருமாள் இக்ஷ்வாக்கு வம்சப் பிரபவகான்னு இருக்க அவரேஜ்கார் இவன் ஹிம்சக்கனாக இருக்கக்கூடிய இவங்கான்னு இப்ப எல்லா விதமாகவும் தாழ்ச்சி ஏழைனா பெருமாளை காஷ்மன் தாழ்ந்தவன் ஏதலன்னா தாழ்ந்தவன் கீழ் மகனாலும் தாழ்ந்தவன் என்னது ஏதாவது ஒண்ணு இருந்தாலே வரும் பெருமாளை பார்க்கிறப்ப இவனுக்கு குறவோ இல்ல இவனுடைய தன்மை பண்புல இரக்கத்துல குறவோ அல்லது ஜென்மத்துல குறவோ இதுல ஏதோ ஒண்ணு குறவு பெருமாளை அங்கீகரிக்க மாட்டா தாழ்ந்தவன் சீப்போம் என்ன விலைக்கு விடலாம் இது எதையுமே திருவுள்ளம் பத்திரியா பெருமாள் அவ்வளவு உத்கிருஷ்டராக இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்க ரிஷினாம் அக்னிகல்பானாம்னு அக்னியை போல ரொம்ப சுஷர்களா இருக்கக்கூடிய ரிஷிகள் என்ன அகம் சர்வம் ரெண்டு பேருக்கும் ரிஷிகள்லாம் என்ன பண்றா பெருமாளைத்தான் ஆசிரியிக்கிறா தாங்கள்லாம் தியாகம் பண்ணும் காலத்துல தியாகம் புஷ் புஷ்கலமா நிறைவேறுவானு இந்த யாகத்தால எனக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய உபாசனம் யாக எதுக்காக பண்றேன் எதிர்கம குணங்கள்லாம் நீங்கி எனக்கு தொடர்ந்து உனக்கு சிந்தனம் பண்ண சாமர்த்தியம் உண்டாகவோனு உபாசனம் உண்டாகவனு சாதன சித்திக்காக பிரார்த்திக்கிறார் அவள்லாம் பிரார்த்திச்சா பெருமான் இறங்குறான் இளைய பெருமாள் அஹன் சர்வசர்வம் கரிசாவின் கைக்கரியை பிரார்த்தனை பண்ணினா பிரார்த்தனை பண்ணிருக்கான் இவனுக்கு இறங்க வேண்டிதான்னு இளைய பெருமாள் இறங்குறார் இப்படி இவாள் இவ்வாழக்கிற இளைய பெருமாளுக்காக பெருமாள் இறங்குறார் ஆஹ் மகர்ஷிக்கு இறங்குற இறக்கத்தையோ அல்லது இளைய பெருமாளுக்கு இறங்குற இரக்கத்தையும் அதை ஆருக்கு என்ன இவனுக்கு பண்ணியிருக்கான் என்னது இறங்கி என்ன இந்த தாழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் கூட திருவிழம்பத்துல இவ்வளவு தாழ்ச்சி இருக்கச் செய்தே பெருமாள் என்ன பண்ணார் இறங்கி இருக்கா எதுனால என்ன பராசரபட்டர் பகவத்குண தர்பணம்னு விஷ்ணுதாஸ் நாமத்துக்கு பாஷ்ய அருள் செய்யறார் இங்க பார்தி பரமஸ்பற்ற துட்டப்புட்ட சுஜேக்ஷனா ராமோ விராமோ விரதான்னு ஆரம்பிச்சு ராமாவதாரத்துக்கு திருநாமங்கள் மேரையும் தனியாவட்டத்திலயும் இருக்கு அங்க ராமாவதாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் காலத்தே அசியா சௌஷீ இல்யம் தத்துவம்னு தெரிவிக்கிறார் ராமாவதாரத்துக்கு குணமா பெருமாளுக்கு எது குணம் பெருமாளுக்கு அசாதாரணமான பண்புன்னா ஏன்னா சௌஷீல்யந்தான் பண்பா சௌஷீல்யம் சௌஷீல்யம் தான் என்ன மகதா மந்த மந்தேன சகா நீர மந்தை சகா நீரந்திரேனேஷாவத்துவம் சுருவா ரொம்ப பெரியவனா இருக்கான் அந்த ரொம்ப பெரியவன் இருக்கானே ரொம்ப தாழ்ந்தவனோட கூட எல்லாவத்தாலும் தாழ்ந்தவனோடைய கூட புறையற கலத்தல் அந்த கலவீக்கித்தான் சேர்ந்திருத்தல் அவட சேர்ந்து பரிமாறுதல் தாழ்ச்சி பாராமல் அவட சேர்ந்து பா பழுதல் அதுக்குத்தான் சௌஷீல்யம் சௌஷீல்யம் வேறு அந்த சௌஷீலியன் நிறஞ்சவரா பெருமாள் வாக்கிபகவான் கோர்ஸ் லோகே குணவான் சௌஷீலியந்தான்னு ஆச்சாரியில வியானம் அன்றிரா அமாரத்தில் பிரதானமான குணம் அது சௌஷீலியந்தான் நிஷாதானே கபிகலபி காபிஷபரி குச்சேல குப்ஜாத்திரோ மாலியக் அமீஷா நம்னத்வம் ரிஷகிரிபத்தைய உன்னி அப்படி பிரபூத்ரோதோஹி பிரதம அனுபம்பே சமயத்தின் வேதாந்தாச்சாரிய நிஷாதானாம் நேதா நிஷாத நிஷாதன்னு வேறு வேடனுக்கு நிஷாதன்னு நர்த்தம் என்ன நிஷீதந்தி பாப்பாணி அஸ்மின் நிஷாதான பாப்பங்கள்லாம் எவன் அத்த வர்த்திக்கின்றனவோ அவனுக்கு நிஷாதன் வேறு இப்போ நிஷாதன்னா பாப்பங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் நர்த்தம் சப்தமே அவனுடைய தாய்ச்சியெல்லாம் காட்டுறது அவளுக்கு தலைவனா இருக்கான் அவ எவ்வளவு எவ்வளவு பாரம் இருக்கும் நிஷாதானாம் நேதா கபி குல பசி அதுக்கு மேல இன்னும் தாழ்த்து இதுவாது மனுஷன் இது கபி அது பத்தியாரு கேட்கணுமா கபியா இருந்தாலே தாங்காது கபி குல ஒரு கபி நாலு கபிக்கு பத்தியா இருந்தாலே தாங்காது வானத சமூகத்துக்கெல்லாம் தலைவன அவ எவ்வளவு ஆன்காரம் இருக்கும் எவ்வளவு கிரௌரியம் இருக்கும் எவ்வளவு தௌத்தியம் எவ்வளவு சேட்டை பண்ணுவான் கபி காபி சபரி அவ ஆறுனே தெரியாது இன்னாருன்னு தெரியாது ஆரோ ஒரு சபரி என்ன பல பேருக்கு பெருவான் இறங்கினான்னு அமிஷாம் நிம்னத்வம் எவாடைய தாய்ச்சி புருஷகிரி அது திருவேங்கட அவனுடைய உத்கர்ஷம் இந்த ரெண்டும் அது மேடா இது கீழே ரெண்டும் சமமாக எப்படி சமம் ஆறு என்ன மாறி மாறாத வேங்கடத்து அண்ணலை மாறி மாறாத பைம்பூம் பொழுஞ்சூழ் குருகூர் நகர்ந்து ார் இந்த திருமலை இருக்கே மின்னி மழை தவழும் வேங்கடத்தினார் பெரிய திருமடல் பிரகாசிச்சுண்டே இருக்கும் மேகம் மின்னின் இருக்கும் அப்படி மின்னல் மின்னின்ண்டே இருக்கும் மேகம் மலையில சஞ்சரிச்சுட்டே இருக்குமா அப்படி அவ்வளவு உயர்ந்ததாக மலை இருக்கிறபடியாத மேகமானது அப்படியே தவழ்ந்துட்டு போறது அங்கேயே சஞ்சரிச்சு இருக்குன்னு எப்போதும் மேகம் இருந்துட்டே இருக்கு திருமலையில மழை எப்போதும் சவர்த்தமா இருக்கான் ஆகையால மாறி மாறாத தன்னம் மலை மாறி கொஞ்சம் கூட குறையவே இல்லை மாறாம பெஞ்சுட்டே இருக்கு மழை பெஞ்சின்றே இருக்கு ஒரு காலத்தில் மழை விட்டுதுன்னே கிடையாது திருமலையில நல்ல மழை பரிபூர்ணமா மழை இருக்கு மாறி மாறாத தன்னம் மலை குளிர்ந்ததாக மழை இருக்கு நன்ன மழை பெஞ்சுட்டே இருக்கு திருமலையில மஞ்ச மழை பெஞ்சின்றே இருக்கு நான் மழை பெஞ்சிகிட்டே இருக்கா ரொம்ப ஊர் நல்லா சமர்தமா இருக்கும் ரொம்ப கஷ்டமே இல்லை ரொம்ப சுலபமா இருக்கும் ஏன்னா அங்க போய் கேட்டான்னு தெரியும் வெயில் போய் கேட்டா ஐயோ திருமலை ஒரு சொட்டு ஜலம் கிணத்தீத்தான் ஒரு சொட்டு ஜலம் இல்லை சுவாமி கிணத்துல ஜலமே இல்லை ஜலமே ஜலமே இல்லை அவாட்ட க மழை பெஞ்சிட்டே ஆழ்வார் சொல்ற நீர்டாதான் ஜலமே இல்லை ஜலமே இல்லைன்னு சொல்லிருந்தா என்னைக்கும் திருமலை ஜல கட்டம் தான் தீத்தமே இருக்காது பெஞ்ச மழை எங்க போச்சு என்ன வாரி பைம்பூம் கோயில் சூழ் குருகூர் நகர் மழை பெய்யறதெல்லாம் திருமலையில மழை பெய்யறது ஜலம் திருமலையில ஒரு சொட்டாவது தங்கறதாங்க ஒரு சொட்டு ஜலம் கூட தங்கலையாம் எல்லாம் தாமிரபரணிக்கும் வந்து சேர்ந்து மழை பெய்யறது திருமலையில மழை பெய்யறது ஜலம் பெருக்கெடுத்து ஓடுறது எங்க காட்டாரா பெருக்கெடுத்து ஓட ஓடுறது திருமலையில ஓடலையாம் எல்லாம் அது தெற்கு திக்குலே அது தாமிரபரணி நதியாக பெருகித்துன்னு சொல்றான் ஏன்னா மலையில பெஞ்சதுன்னா மலையில பெய்யறதுலாம் எங்க போகும் அது மேட்டில பெய்யறபடியால மேட்ல பெய்யற மழையெல்லாம் பள்ளத்து நோக்கி தான் பாயும் திருமலை வடமாமலை ஆழ்வார்த்தி தென்குருகூர் வடத்தை பெய்ஞ்சா தென்னை நோக்கி பள்ளத்தை நோக்கி தான் பாய வேணும் ஆக யாரும் மேல பெய்யறதெல்லாம் கீழே போயிருச்சு அப்ப அந்த அந்த சமர்தி எல்லாம் எங்காயிருச்சுன்னா ஆழ்வாரத்திருநரிக்கு வந்து அப்ப அந்த பள்ளமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்த்தி அதெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு இல்லையோ அப்ப திருமலை இருக்கக்கூடிய எப்பெருமாவுடைய அது என்ன சொன்னா பாட்டுக்கு என்ன இருக்காங்க திருமலை அப்பெருமாடுத்துல அருள் பூர்ணமா இருக்கு அருள் பூர்ணமா இருக்கு அருள்ல எங்க உபயோகப்படுதுன்னா திருமலைல எங்கேயும் உபயோகப்படல அருள் எல்லாம் ஆழ்வார்த்திக்குத்தான் நம்ம ஆழ்வார்க்குத்தான் அருள் எல்லாம் சொல்றது பாசுரம் இதுக்கு சொன்னேன் அந்த உயர்த்தி எல்லாம் எங்க போச்சு அது பள்ளத்துக்கு போச்சு பள்ளமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்த்திய ஏத்தி மேடாக்கி திருமலைக்கு சரிசமமா ஆக்கியாச்சு அப்ப இது திருமலை மேடா இருக்கு திருநஹரி பள்ளமா இருக்கு திருக்குறூர் பள்ளமா இருக்கு தயப்பொழிஞ்சா இந்த பள்ளம் அந்த மேட்டு சாமி சாமம் தெரிவிக்கிற அமிஷாம் நிம்னத் இவ்வாறு தாழ்ச்சி இருக்கு ஒரு குகப்பெருமாள் என்ன ஒரு சபரி ஒரு திருவடி ஒரு சுக்ரிய மகாராஜர் என்ன இவ்வாழுக்கெல்லாம் தாழ்ச்சி இருக்கு அமிஷாம் நிம்னத்வம் உன்னதி மபி திருமலை அப்பன் அவனுக்கு உத்கரிஷம் இருக்கு இந்த ரெண்டும் பிரசபம் அனுகம்பே சமய பெரிய மழை ஒரு பெரிய காட்டாறு பெரிய வெள்ளம் பெரிய மழை பெஞ்சுது மழை பெஞ்சவாறே பள்ளம் எங்கடா போச்சு பள்ளதே காடெல்லாம் மேட்ல இருந்தாலும் அடிச்சு மேடெல்லாம் உடஞ்சு எடுத்து பள்ளமெல்லாம் நெறஞ்ச போயிடுது இந்த மேட்ல இருக்கிறதுலாம் இந்த பள்ளத்துல ரொப்பெடுத்தா மழை பிரபுத்தி பெரிய பிரவாகம் அந்த பெரிய மழையால அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த தய இருக்கே எவ்வளவு தாழ்ந்தவராக இருந்தாலும் அவாளி தன்னோட தன்னோட சேர்க்கக்கூடியதாக இருக்கு அந்தமகன் சொன்னார் என்னது என்னதுன்னா என்று பாராதுன்னு இந்த தாழ்ச்சிகள் எல்லாம் திருவுள்ளம் பத்தாமல் பெருமாள் இறங்கினார் முதல சாதிச்சார் ரெண்டாவது சொன்னார் என்ன இறங்கினா அவன் சொன்ன குகப்பெருமாள் வந்தவாறே குகப்பெருமாடு பெருமாள் வந்தவாறே ஐயோ அப்படி எவ்வளவு நிகிருஷ்டம் எவ்வளவு ஏழையா எவ்வளவு ஏதரனா எவ்வளவு கீழ்மகனா எப்படி ஆளை வந்தார் நான் தர்ம நிஷ்டோஸ்மிச்சு ஆத்மவேதினு நாம துர்வருத்தா ராட்சசோன ராட்சசேஸ்வரா தத்யாக மனுஜோப்ராத்தான்னு நான் ராவணம் பின்னாடி பறந்த பய தாழ்ச்சி எனக்கு நிகர்ஷத்தெல்லாம் முன்னிட்டு ஆட வந்தார் அமரியாதஹா கஷுத்ரஹா சிலம்பி அசூயா பிரசவகோகும் இது இந்த மாதிரி இடங்களிலே என்ன ஆழ்வாறு தம்முடைய தாழ்ச்சி எல்லாம் ஐம்புலன் வெல்ல இல்லேன்னு சொல்லிடுறது மாதிரி சொல்லிக்கிறாளே மக அந்த மாதிரி சொல்லிக்கொள்ள போகணும் அதுவா சொன்னாங்க தாழ்ச்சி இருக்கிறது பெருசு இல்ல தாழ்ச்சி இருக்குதுன்னு அனுசந்தானவா பண்ணும் பெருமான் வந்தவாறே பெருமானுடைய சன்னிசியில நம்முடைய நிகர்ஷத்தெல்லாம் அனுசந்தானம் அதுவாது பண்ணினாங்க அது பண்ணணும்னு தெரியல பொண்ணும் பண்ணாதிருக்கச் செய்தே இறங்கி பண்ணினாலே இறங்க வேண்டாம் இத்தனால அவ்வளவு தாட்சி என்ன இருந்துச்சு நீ திடீர்னு பிரார்த்திச்சா காரி பண்ண முடியுமா என்ன ஒரு வார்த்தை சொல்லி தள்ளி விடலாம் அப்படி இருக்க செய்தே அவன் பிரார்த்திக்க கூட இல்ல பிரார்த்தியா திருக்க செய்தே இறங்கினானா என்ன திறங்கி இதெல்லாம் ஏன் ஆழ்வார் சொல்ற ஏழை இயசன் எது சொல்றாருன்னா குக பெருமாள் சொல்ற வார்த்தையா அனுவாதம் பண்ற ஆழ்வார் என்னாது இறங்கி இறக்கம் பண்றதே பெருசு அவன் இருக்கிற தேசத்துக்கு தான் போய் அவனோட சம்பாஷணம் அவளத்துல நாலு நாலு வாரத்துல சம்பாஷணம் பண்றது அதுவே அவ்வளவு பெருமாளைய தரம் எங்க அவனுடைய நிக்கர்ஷம் எங்க எதையும் திருவிழா பத்தாமல் பெருமாள் காரியம் பண்ணினாருன்றே அதுவே பேருச்சு அதுக்கு மேல மத்து அவருக்கு அதுக்கு மேல அவனுக்கு என்ன பண்ணார் இன்னருள் சுரந்து கீழே இறங்கினு சொன்னார் இங்க இன்னருள் சுர அந்த இரக்கத்த அருள்னாலும் இறக்கினாலும் ஒண்ணுதான் அந்த இரக்கத்த காற்றிலும் பெரிய இனியா இறக்கமா அதுக்கு மேல இன்னருள் சுரந்து இன்னொருள்னா தன் பேரா தான் கொடுக்கணும்னு ஆசையோட கொடுக்குறாராம் பெருமாள் இன்னருள் சுரந்து என்ன சுரந்து வட்சம் அது வட்சத்தினத்துல தேனுவுக்கு கண்ணுடைய நிலத்துல மாடு மாட்டுக்குரிய பிரீத்திய போல அது பாறை சுரக்குமா போல இன்னருள் சுரக்கிறார் பெருமாள் குணங்கள்னா எங்க போறதுன்னு நான் ஒரு விவப்பெருமா இடத்துல குணங்கள்னா பெருக்கெடுத்து ஓடுறது என்ன சுரக்கிறார் இன்னொருள் என்னமா சுரந்தாருனா மாடைமான் மடநோக்கி நிகர்ஷன் சொன்ன நிகர்ஷன் சொன்ன காலத்துல நிகர்ஷன் சொல்றப்ப என்ன பண்ணும் பிராட்டியை முன்றிந்து பெருமான் சன்னித்தியை பத்தி என்னுடைய தாழ்ச்சியெல்லாம் இருக்கு பிராட்டியிட்ட இந்த தாழ்ச்சியெல்லாம் திருவிழா பத்தாமல் அங்கீகரிக்கும்படியாக நீ தான் ஆக்க வேணும் என்று விராட்டினத்துல சொல்ல சொன்னோம் ஆகிய பிராட்டியத்தான் முதல்ல புருஷகாரமாக பத்த வேணும் அந்த பிராட்டியை சொல்ற மாடைமான் மடநோக்கி முக்தமாக இருக்கக்கூடிய அந்த மானுடைய பார்வையை போன்ற பார்வையுடையவள பிராட்டி எம்பெருமான சொல்றதோ கட்டாட்சத்தை சொல்லல பிராட்டியை சொல்றோ நோக்கி நோக்கின்னு கட்டாட்சத்தை சொல்ல அதனால எம்பெருமானுக்கும் ஜீவாத்மா புத்திரம்தான் பிராட்டிக்கும் புத்திரனா இருக்க செய்து பிராட்டி மாதாவா இருக்கிறதுனால முதல்ல கட்டாட்சம் பண்ணுவாள்னு அந்த ஏத்தம் அது சொல்லப்படுறது இவனை பார்த்தா முதல்ல இவனை முதல்ல பார்ப்ப பிராட்டி அது ஒரு எம்பெருமானையும் பார்ப்பா இவனுடைய தாய்ச்சி அதெல்லாம் பார்ப்ப பெருமான ஒரு பார்வை பார்ப்பா உடனே எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணுவோம்னு சொல்றா பிரக்ஷிதாஸ்து கோத்திராட்டி மிசிலா தேசத்தை சேர்ந்தவர் பெருமாள் அவர் கோசல தேசத்தை சேர்ந்தவர் மிசிலா தேசம் வடக்க இருக்கு நேபாள பிராந்தியத்தில் இருக்கு வடக்க இருக்கு கோசல தேசம் கொஞ்சம் கீழிருக்கு அந்த அபிவியக்தம் ஆகியாதிதான் இது ஷீராமாயன் பிராட்டி எப்படி இருப்படா பெருமாள் திருவுளத்தால நினைச்சாலே ஒரு கருதுமிடம் பொருது புனல் கை நின்ன சக்கரத்தன்னர் ஆழ்வ திருவாழி ஆழ்வான பார்த்து திருவாழி ஆழ்வான கையால ஏவ வாண்டாம் பெருமாள் திருவாழி ஆழ்வான கண்ணால ஒரு பார்வை பார்த்து நீ போனா போவான் அப்படிங்கிறது இல்ல மனசால அங்க போய் காரியம் பண்ணணும் எனக்கு போறதுக்கு சோம்பலா இருக்கு எனக்கு போறதுக்கு பிடிக்கல நீ எப்போ எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு இப்படின்னு நீ போனா தேவல்லன்னு பெருமாள் அப்ரமான் திருவுள்ளத்தார நினைச்சானே ஆனால் காரியம் பண்ணுவனா திருவாழி ஆழ்வன் அதே போலத்தான் பிராட்டி பெருமாள் திருவுள்ள ஒன்னு நினைச்சாருன்னா அத பிராட்டி ஆனவள் தெரிந்து கொண்டு காரியம் பண்ணுவலாம் அது பிராட்டிக்கு கூடிய சாமர்த்தியம் மிசிரா தேசத்துல சாமர்த்தியம் கொஞ்சம் தெற்கா வந்தது சுதேச பெருமாள் கோல தேசத்தால் தெரிச்சவர்கள் சுதேசெல்லாம் தெரியாது ஆனா இங்கித ஞாத்து கோசலா பிரேட்சித ஞாத்து கோசலாகு சொல்லுவா இங்கிதாத்து கோசலாகுல்ல சொல்லுவா பார்வையைக் கொண்டு பெருமாள் தெரிஞ்சு நவ பாக்குற பார்த்து சரி வாசம் ஒரு வித்ருல பத்திரான்னு கண் பார்வை அதெல்லாம் கொண்டு தெரிஞ்சுப்பா இன்னும் கொஞ்சம் தெற்கு மத்திய பாகங்கள்லாம் வந்தா கண்ணால சேர்லனாலும் வாயால் சொன்னா அது தெரிஞ்சுப்பா தாட்சினா சேர்லாம சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டோம் ஆஹா வடக்கேந்து கீழே கீழே வந்துட்டு இருந்தா ஞானம் குறைஞ்சுட்டே போகுமா பெருமாள் கனக பெருமான்னு சொல்றான் ஞானான் கல்வி பவிஷ்யந்திங்கிறான் கலியுகம் வந்துட்டே இருக்கு கிருதயுகத்துல ஞானம் நிறையா இருந்தது ஞானம் குறைஞ்சுட்டே வருது பீஷ்மருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை பெற்றுன்றும் இதுக்கப்புறம் கலியுகம் போ கலியுகம் பிறந்ததுன்னா ஞானம் இருக்கிறவாடே யாரும் கிடையாது எல்லாருக்கும் ஞானம் குறஞ்சின் ஆற கிரேத திரேத துவாபர அந்த அடைவுல ஞானம் குறஞ்சிட்டே வரும் அதே போல கீழே வந்துட்டே வந்தா கீழெல்லாம் தாழ்ந்த இடம் தாழ்ந்த பூமி நம்ம இருக்கிறதெல்லாம் தாழ்ந்த தண்டக்காரனேன் காடா இருந்ததுக்கு முன்னாடி தான் ஆகால அது ஆரியா ஆரிய தேசம் ஆரியா வர்த்து பேர் நம்ம எல்லாம் தாழ்ந்த தேசத்தில இருக்க தக் தாட்சிணார்த்தியர்கள்னா அறிவு எதுக்குமே மாட்டோம் வடக்குது இப்பல்ல பிராச்சீனத்தை சொல்றேன் ஆனால அப்படி அங்கே ஞானம் அதிகமாக இருக்கும் இங்கே கம்மியா இருக்கும் ஆனால் பிரேட்சிதனாக பெருமாள் இருக்கிறபடியாரு அவ பிராட்டியினுடைய சுட்டாட்சி அபிப்பிராயத்தை புரிஞ்சுகின்றார் ஓ வார்த்தம் அங்கீகரிக்கிறேன்னு பிராட்டியினுடைய ஹிரதயத்தை அறிந்து பெருமாளும் சரி அங்கீகரிக்க வேண்டிதான்னு சொல்றேன் பெருமாள் வந்தார் உன் தோழி பிராட்டி இருக்காளே உன் தோழி பிராட்டிய உனக்கு சுவாமி அதிகம் இவனுடைய நிக்கர்ஷ்க்கு பரவாயில்ல நான் அவன் ஏற்றிட்டேன் உனட தாத்த போச என்ன சொன்னாலே அதிகம் அதுக்கு மேல தோழின்னு சொன்னான் இவனுக்கு சத்தர் ராஜா குகோ நாம ஆத்ம சமஸ்தர்க்காங்கிற வல்லிக்கு பகவான் பெருமாளுக்கு சமமா இருக்கூடிய சர்க்காவம் பெருமாளின் சக்காவே ஆகுது சமமான சக்கா பெருமாள் திருவிழத்தால சொல்றான் அதுதான் அதே போல சொல்ற என்ன பெருமாள் சுவாவம் இது ராவணன் பயல் வந்திருக்கான் பயலை பார்த்து பிராட்டி என்ன சொல்ற என்ன தேன மைத்திரி பவத்து மைத்திரி பவத்துன்னு சொல்றா நீ சரணம் பத்துன்னு சொல்ல பெருமாள் நீ நண்பனா பிராட்டி ராவணனை பார்த்து பிரதேசம் பண்றா விழுந்து சரணம் பத்தி இருக்கான் விபீஷண ஆழ்வான் அவனை பார்த்து பெருமாள் மித்திரபாவேன சம்பராம் நண்பனா வந்தவனு சொல்லுகிறார் எவ்வளவு நிகழ்த்தனா இருந்தாலும் அவனை தனக்கு சமமாத்தான் பார்ப்பர் பெருமாள் இது ஏதோ இந்த லோகத்துல மட்டும் இல்லை ஸ்ரீவிகுண்டத்துக்கு போனா என்ன தரான் நிரஞ்சனா பரமம் சாமியும் பைத்தின்னு சாமியா பத்தி தனக்கு சமமாத்தான் ஆக்குவனையொழியா தனக்கு அடியவனா தனக்கு தன காட்டுன்னு ஒருபடி கீழே தாய்ந்தவனா வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டான் பெருவான் ஆகையால எல்லாரையும் சம பார்த்தே திரு உள்ளம் ஆகையால இவனையும் சம பார்த்தான் எனக்கு உனக்கு தோழினும் உன் தம்பி இருக்கானே அவன் தான் என் தம்பி இளையவெருமாள் என் தம்பின்னு சொல்லல உன் தம்பியா இருக்கக்கூடிய இளைய வருமாள் எனக்கும் தம்பி உனக்கு தம்பியா இருக்கிறதுனால எனக்கும் தம்பின்னு அந்த அளவுக்கு அங்கீகாரத்தினுடைய தாருணியம் எதுனால சொல்றாரு என்ன பெருமாள் பெருமாள் யாரையாவது அங்கீகாரம் பண்ணிட்டாருன்னா அவளையும் ஆதரிக்க வேண்டிதான் பெருமாள் அங்கீகாரம் பண்ண பெருமாளை எப்படி ஆதரவு பண்றவோ அதே அளவுக்கு இவாளுக்கும் ஆதரன் அதை காட்ட வேண்டிதான் பெருமாளுக்கு பண்ற எல்லா கைங்கரியங்களையும் இவ்வாளுக்கும் பண்ற போகணும்னு பெருமாவுடைய பிரீத்திக்கு பாத்திர பௌத்தர்களா இருக்கிறவாழ பெருமாவுடைய அளவுல வைக்கக்கூடியவரா இளைய பெருமாள் ஆகையால இளையபெருமாளுடைய திருவுள்ளத்தாலும் சொல்றார் உம்பி எம்பின்னு சொல்ற உந்து தோழன்னி எனக்கு பிரீத்தியோட கூட தோழன்னு சொல்லக்கூடியவர் இங்கொழி மே இங்க இருங்க இருந்து நான் நாட்டுல ஒரு நம்பிய பர்தாவை வைத்துட்டு வந்திருக்கேன் அதே போல இங்க காட்டுல எனக்கு பிரதிநிதியாக இருந்து ராஜ்யம் ஆளவனும் அதற்காக நீ இங்கே இருந்து காரியங்கள்லாம் பண்ணு என்ன பிரீத்தியோட சம்பாஷணம் பண்ணாலும் அந்த சம்பாஷணம் பண்ண அந்த வார்த்தை இருக்கே என்ன சொற்கள் பெருமாள் காரியம் பண்ணது கூட பெருசாக தோத்தலையா அந்த ஆழ்வா என்ன சொற்கள் இது என்ன பெருமான் எங்க அவனுடைய நிகர்ஷம் எங்க அவன் அவன் போய் பெருமாள் அவனுடைய தானத்துக்கு போறதே ஆச்சரியம் அவனிடத்தை சம்பாஷணம் பண்ணுறது அதோட ஆச்சரியம் அவனை அங்கீகாரம் பண்ணுறது அதோட ஆச்சரியம் அதுக்கு மேல அவனை போய் சகாவாக தோழனாக ஏற்றிண்டார்னா இது என்ன குணம் இப்படி என்ன வார்த்தை சொல்றாருன்னு பெருமாவுடைய வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தை அடியேன் மனத்திருந்துடா அன்னைக்கு வால்மீக பகவான் எழுதி வைத்தார் அது ஸ்ரீராமாயணம் புஸ்தகத்துல இருக்கோ ஒலச்சுடியில் இருக்கோ அதெல்லாம் தெரியாது என் ஹிருதயத்துல நிந்தகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன்னு என் மனசுல நல்லா திருடமா இருக்கு அந்த வார்த்தை ஊத்து மாறாமல் என் ஹயத்துல இருந்துட்டு இருக்குன்னு சமஸ்மராம்ய வாக்கியானின்னு அத்தனை நினைச்சு நினைச்சு நான் அவ்வளோ ஈடுபட்டு போறேன் என்ன வார்த்தை என்ன வார்த்தை பெருமாள் நம்முடைய மேன்மையெல்லாம் பாராமல் அவனுடைய நிகர்ஷிற்கு அவதி இல்லை அதை பாராமல் இந்த வார்த்தை சொன்னாரேன்னு அந்த நெஞ்சில் அந்த வார்த்தை வேறு விழுந்து இருக்கு ஆகையால அது அப்படியே அவன் சொன்ன வார்த்தை சேஷி சொன்ன வார்த்தையெல்லாம் ஜீவாத்மா சொல்ற வார்த்தையெல்லாம் அபெருமான் மறக்காம இருப்பனாம் அதே போல அப்ருமான் சொல்ற வார்த்தையை மறக்காம இருக்கார் ஆழ்வார் ஆகையால சொல்றார் என்ன குணங்கள் ஆயினா கடல் கடலை போன்றவன் ரத்னங்கள் நிறைஞ்சதா கடல் இருக்கிறா போல ரத்னங்கள் போன்ற குணங்கள் அந்த குணங்கள் நிறைந்தவராக திருவருமாள் இருக்கார் கருண்யாத குணங்கள் அபார காரண் ஹௌசீல்யான் கஜியத்துல குணங்களுக்கெல்லாம் கடலாக சொல்றார் மகோததின்னு சொல்றார் பார்த்தல்லிக்கு மகோததினு பாஷக்காரர்கள் தெரிவிக்கிறார் அந்த கடலாக இருக்கக்கூடியவனா வருவான் அழிவல்னா நீ அடியினை அடைந்தேன் அணிவழின் திருவரங்க தம்மானேன் பெருமானே உன ஆசிரியத்தேன்னு இது முதற் பாட்டுல தெரிவிக்கிறார் இது ஓரொரு பாட்டிலேயாக திருவடி திருவடிக்கு இறங்கின பிரகாரம் அந்த பிரகாரத்தை ரெண்டாம் பாட்டுல அடுத்து மூணாம் பாட்டுல ஆனையின் நெஞ்சிடல் தீர்த்த பிரகாரம் நாலாம் பாட்டுல சுமுகங்கிற பாம்பு அந்த சுமுகனுக்கு காரியம் பிரகாரம் அஞ்சாம் பாட்டு அஞ்சாம் பாட்டுல கோவிந்தர் சுவாமிங்கிற கோவிந்தர் சுவாமிக்கு அவனுடைய திருவுள்ள கருத்து அவனுடைய உள்ள கருத்து அறிஞ்சு அவன் மோஷத்து வரேன் சொன்னான் அவனுடைய எந்த வைராக்கியம் உண்டாக இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு இந்த ஆசையோட இருக்கிறதுனால அவன் பிரார்த்திக்கிறது மோஷமாக இருந்தாலும் அவனுக்கு வேணுங்கிறது என்னான்னு பார்த்து அந்த பெருமான் அருள் புரிந்தான்னு ஈர சொன்னா அது அருள் வைதிக புத்திரர்களுக்கு அருள் அதே மாதிரி தொண்டமன்னவன் தொண்டபான் சக்கரவர்த்திக்கு பெருமான் பண்ணின அருள்ன்னு இதெல்லாம் சொல்லி உலகமடைந்த உலகமடைந்த பொன்னடியே அடைந்து திருபடி அந்த திருவடியை அடைந்து தெரிவிக்கிறார் ஆக இதுல எம்பெருமானவன் பிரயோஜனாந்தரவர்களுக்காக ஏதோ துக்கிவருத்தியா பிரார்த்திக்கக்கூடியவாளுக்காக அவளுடைய காரியங்கள்லாம் பண்ணி கொடுத்தா போல அடியு கை கறித்த கொடுத்தள்ள வேணும் என்ன பெரிய பெருமாளுடைய திருபடிய பெருமான் தான் பெரியவருமாவுடைய திருவடி அழிவன்னு அடியனை அப்படி அடைந்த ஆழ்வார் எம்பெருமாளுடைய கிருபையாலே மேலே மின்வா அழைத்தவழும் மேகவன்ங்கிற பாசுரத்தில் எம்பெருமான பெற்றார்னு பெருமான தாம் பெத்த பெத்தமையை அருள் செஞ்சு தலைக்கற்றார் பிரபந்தங்கள்லாம் ஆக பெரிய பெருமாளர் சரணம்பத்தின் ஆழ்வார் தாம் பிரார்த்தித்தபடியே கைங்கரியம் பெத்தார் அந்த ஆழ்வாருடைய அனுச அனுசாரிகளாக இருக்கக்கூடிய நாமும் அந்த ஆழ்வார் அனுசரித்து இந்த ஏழை ஆழ்வாருடைய திருவுடிகள் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்னு அனுசந்தானம் பண்ணி இந்த ஆழ்வாருடைய அனுங்கிரத்துக்கு பாத்திர பூதர்களா ஆழ்வாரைப் போலவே நாவும் கைக்கறி இருக்க பெருத்தில் ஆழ்வார் புருஷகாரமாக ஆகுவவன் ஆழ்வாருடைய திருவுடையை பிரார்த்தித்து அமைகிறேன் ஆழ்வார் பெருமானார் ஜீரர் திருவுடிகளே சலகம்